விளை வியந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த காவலர்களின் கண்களில் படுமாறு பறந்து செல் இதை பார்த்த காவலர்கள் அந்த நகையை உன்னிடமிருந்து காப்பாற்ற துரத்திக் கொண்டு வருவார்கள் நீ அந்த நகையை எடுத்து அந்த பாம்பு வசிக்கும் பொந்தில் போட்டுவிடு அத்துடன் அந்த பாம்பின் கதை முடிந்துவிடும் என்று நி யோசனை நரிக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்ட காகங்கள் அடுத்த நாள் நதிக்கரைக்கு சென்றன நரியின் முத்துமாலை ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு காகம் பறந்தது மற்றொரு காகம் அதை தொடர்ந்து கத்த ஆரம்பித்தது அதை கவனித்த காவலர்கள் அந்த காகத்தை துரத்த ஆரம்பித்தார்கள் காகம்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 காலம் கருதிப்பலங்காது ஞலம் கருபவர் என்கிறார் அதாவது உலகம் முழுவதையும் கைப்பற்ற விரும்பும் அரசர் தன்னிடம் வலிமை மிகுந்திருந்தாலும் அதனை எண்ணாது தக்க காலத்தை எண்ணி வாய்க்கும் வரை பகைவரிடம் செல்லமாட்டார் என்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் பிறந்தகை கூறியுள்ளதை போல் சரியான நேரத்தில் பாம்பை கொள்ள காகங்கள் ஏற்பாடு செய்து தங்களை காத்து கொண்டதை போல் நம்மை நாமும் இடம்பொருள் ஏவல் அறிந்து துன்பத்திலிருந்து தற்காத்து கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு